ஆ ஐயா வணக்கம் யா நான் நேற்றே ஒரு சந்தேகம் கே நினச்சேன் ஐயா ஒன்றும் இல்லைங்க நம்ம அந்த நம்ம தோப்பில் வந்துட்டு வரப்பெடுத்து நம்ம எள்ளு உளுந்து போட்டிருந்தோம் இல்லையா அதே மாதிரி அந்த ஆர்ச்சிக்கிட்ட வந்து வரப்பெடுக்காமையும் உழுது முட்டு போட்டு உளுந்து எள்ளு வச்சிருந்தோம் பார்த்தீங்க இல்லையா அதில் என்னென்னா இப்போது வரப்பெடுத்துருந்த பகுதியில் வந்து கொஞ்சம் பூ வச்சுருக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்துட்டு காய் பிடிக்கிற தருணத்தில் தான் அந்த அந்த தான் இருக்குது ஆனால் அந்த ஆர்ச்சிக்கிட்ட இருக்கிறதாவது வரப்பு எடுக்காத பகுதியில் வந்துட்டு போதுமான மழை இப்போ இந்த ஒரு மாதத்தில் மழை இல்லை அதனால் கொஞ்சம் லேட்டாக செடிலாம் வாடி போயிருக்கு பூ இன்னும் வைக்கலை அது பூக்குற தருவாயில் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் என்னென்னா இப்போ நம்ம அதுக்கு தண்ணி விடுறதுக்கு இப்போது பைப்லைன் அடிக்கலாமான்னு யோசித்தோம் ஏன்னா நம்ம தோப்பு வைத்த திறந்தோப்புன்னு வச்சோங்கயா ஒரு போர் இருக்குது அந்த போர்லேருந்து புதுசாக அந்த அந்த போர் மட்டும் புதுசாக போட போர் எதுக்கு தேவையில்லைன்னு ஒரு போர் போட்டுக்கிட்டு அது போர் இருக்குது பைப்லைன் அந்த அந்த அந்த அந்த அந்த தோப்பிலருந்து பைப்லைன் எடுத்து இந்த ஆரிச்சிக்கிட்ட கொண்டு வந்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் அடியே வருதுங்கய்யா அந்த ரெண்டாயிரம் அடி இப்போ அதை செலவு பண்ணி இப்போ இம்மி இப்போ உடனே அதை வந்துட்டு பைப்பு லைன் செலவு பண்ணோன்னா ஒரு முப்பதாயிரரூவா நாற்பதாயிரரூவா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அந்த செலவு பண்ணி அந்த பைப் லைன் நாங்கள் தரை தர தரைத்தளத்தில் ஒரு ஒன்றடி ரெண்டடியில் கொண்டு வந்து தண்ணி இப்போ விழுறது சிறந்ததா இல்லைன்னா அது போனால் போயிட்டு போகுதுன்னு அந்த ஆட்சிக்கிட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கர் இருக்கும் அது வர்றது வரட்டும் இல்லை போனால் போயிட்டு தண்ணி இல்லைன்றனால அப்படியும் நமக்கு அறுவடை வர மாதிரி தெரியலை அதனால் வந்துட்டு இப்போ அது என்ன பண்ணுறதுங்க இல்லைனா இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் க வரப்படுத்தி போட்டுறட்டுமா அந்த செலவில் அந்த காசிலேருந்து ஏன்னா ஒன்று பைப்லைனுக்கு பைப்புக்கு பைப்பு அண்டர்லைன் அண்டர் கிரவுண்ட் பைப் லைன் வந்துட்டு நான் அடு வரப்படுத்தி போட்டுடலாமான்னு யோசித்தேன் எது கொஞ்சம் சிறந்த ஒரு முடிவாக இருக்கும்னு கொஞ்சம்ட்டு எனக்கு கொஞ்சம் தரிசனு சொல்லுங்க ஏன்னா எதுனாலும் நான் இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கி பண்ண முடியாது நாளைக்கு நாளைக்கு கழிச்சு அந்த பைப் லைன் அந்த வேலையை நான் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அது என்னென்னு விட்டு கொஞ்சம் என்ன பண்ணலாம் பைப் செலவு பண்ணி பைப் போட்டுட்டுமா இல்லைன்னா வெயிட் பண்ணி இப்போ வர்றது வரட்டும்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த மாதங்களில் பிப்ரவரி கடைசியில் வந்துட்டு வரப்பெடுத்து போட்டுன்றது சிறந்த ஐடியாவாக இருக்குங்களா என்னென்னு மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கயா நன்றிங்கய்யா